வாழிய திராசன் வாழிய திராசன் வாழிய திராசன் என வாழ்த்துவ வாழ வாழ்த்துவார் வாழி வாழ்த்துவார் தாழ்னையில் தாழ்த்துவார் உண்ணகோர் தலை பெரியோர்களே பேராசிரியை முனைவர் பூமா வேங்கடகிருஷ்ணன் அவர்கள் என்னை பற்றி கொஞ்சம் அழுத்தமாச்சல் வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது ஏனென்று கேட்டால் ஸ்ரீவஜன பூஷணம் எப்படிப்பட்ட விஷயம் அதுல நிறைவான உயர்ந்த விஷயமானது அடிய கொடுக்கப்பட்ட தலைப்பு அடியனோ அடிப்படையில பொருளாதாரத்தை படி ஆப்போசிட் சம்பிரதாய நேர ஆப்போசிட் பணம் பணம் பணம் சப்ஜெக்ட் வந்து விடா போயிட்டேன்னு அதனால இந்த புஷ்பன் விழுபங்கிறதுக்காக பற்றி விசேகர் தாய் உள்ளத்தினால விஷேகமாக சொன்னதுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பணிக்கு நான் வருகின்றேன் அடியனுக்கு இட்ட தலைப்பானது மாரில் புகழ் நற்குருவின் வன்மை என்பது இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் மாரில் புகழ் என்கிற பொழுது ஒப்பிலாத புகழை உடைய நற்குருவின் சிறந்த ஆச்சாரியனே வன்மை உபாயமாக இருக்கும் தன்மை ஏனென்றால் ஸ்ரீவஜன பூஷணத்திலே ஆறு கருத்துக்கள் உள்ளதாக ஒரு நிர்வாகம் உண்டு ஒன்பது கருத்துட நிர்வாகம் உண்டு ஆறு எடுத்துக்கொண்டோமானால் புருஷகார வைபவம் கௌரவம் ததிகாரி கிருத்தியமஸ் சத்குரூப சேவனம் ஹரிதயா மஹேதுக்கி குருபாய தாச்சையூகணே அவதத்து ஜெகத்குரும் தமாஷ்டையே சிவரமுன காட்டப்படுகின்ற நிறைவான உயர்ந்த சிறந்த கருத்தானது ஆச்சாரியனே உபாயம் இல்ல ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கின்றது ஆகையினாலே அப்படிப்பட்ட தலைப்பை அடியனுக்கு கொடுத்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோ என்ற முறையிலே ஒரு வாய்ப்பை கொடுத்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வழிவத்துறை பேராசிரியர்களுக்கும் சிவயுத்த வருஷி அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் அடியன் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுனேன் முன்முறை என்று கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் சப்ஜெக்ட் வருகிறேன் சகல சாஸ்திரங்களும் மோட்சத்துக்கு உபாயமாக கர்ம ஜான பக்திகளை எல்லாம் விஸ்தாரமாக கூறி பிரபத்தியான சரணாகதியை சுருங்க கூறினார்கள் ஆனால் கண்ணன் கீதையில பதினெட்டு அத்தியாயங்களிலே இத்தர உபாயங்களை எல்லாம் விரிவாக கூறி அவற்றை கேட்டு அஞ்சிய அந்த அர்ஜுனனுக்கு இனி இது அவ்வருகையில் என்னபடியான சரமோபாயமான அது சரணாகதி இருக்கின்றதே அதை என்னையே பற்று தர்மங்களை விட்டு என்னையே பற்று என்று சொன்னார் ஆனால் புல்லலோகாச்சாரியர் பார்த்தார் அப்படியே பிரட்டி போட்டார் கர்மஜான பக்திகளின் ஸ்தானத்திலே பிரபத்தியை வைத்து எடுத்தெடுப்பிலேயே பிரபத்தி வந்து விட்டார் பிரபத்தியை வைத்து அதற்கு பிறகு அதிலே உள்ள தோஷங்களை எல்லாம் தெரிவித்து ஆச்சாரை தவிர வேற எப்படி விஸ்தாரம் பார்க்க முடியாது பிரபத்தியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தோஷங்களை விளக்கி ஆகையால் ஆச்சாரியனே உபாயம் என்று தெரிவிக்கின்றார் ஸ்ரீவந்திரபோஷணத்திலே காட்டுகின்றார் அதுக்கு தெரிவிக்கிறார் இதுதான் அவருடைய ஆச்சாரியனை தக்தளை காட்டிலும் ஆச்சாரியன் கருணையானே இவனை மேல்வன அங்கீகரிக்கின்றானே அந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தார்கம் என்று காட்டுவது ஸ்ரீவெய்ரமுகத்திலே நமக்கு அதைத்தான் பேசுறதில் நியமித்து இருக்கிறார்கள் இப்போ இதில் என்ன வருது என்று கேட்டால் இப்போ இந்த இடத்த பேச வேண்டிய விஷயமானது சித்தோபாயமா சரமோபாயமா எந்த சித்த உபாயம் தேசியம் சொன்ன மாதிரியாக புதனமாம் நாதனமாம் என்னை பற்று சோகம் தீர் என்று உரை சித்தோபாயன எம்பெருமானை பற்றுவதா சரமோபாயமான ஆச்சாரியனை பற்றுவதா என்ற கேள்வி வந்துவிடுகிறது அதுதான் இன்றைக்கு அடைய கூட தளப்பனுடைய பெருமானே சித்தோபாயம் என்று பார்த்தோமானால் அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் நிருகே என்ன செய்கிறான் நம்மை அபிமானிக்கிறான் எப்பொழுதோ நாம் அவனை கண்டுகொள்ளாமல் இருக்க செய்யும் இவன் விமுகன்கிறார் என்ன பண்ணலாம் ஊரெல்லாம் விளச்சம் இருக்கானா அப்போ என்னாச்சு என்று கேட்டால் வியாப்தியையும் சுவார்த்தமாக என்றுதே ஞானாதிகர்கள் அனுசந்திப்பது பறந்திருக்கார் கேட்டால் ஒத்தன் உள்ள கிடைக்க அதுக்காக அங்குத்தை வாசம் சாத்தியம் சாதனம் இங்குத்தை வாசம் சாத்தியம் என்கிறாரே மனவேல்தான் என்று என் மனத்துடன் இருந்தானே என்று கூறுகிறார்கள் ஆகினாலே ஒருவனை பிடிப்பதற்காக வியாப்தி எங்கு பறந்திருக்க ஆகினாலே எம்பெருமான வியாப்தியம் எதுக்கு என்று கேட்டால் சுவார்த்தம் இது என்று காட்டுகின்றார் எனவே சித்தோபாயமான சர்வேஸ்வரனு பரமபுருஷார்த்தான மோட்சத்தை பெறுவதற்கு இப்படிப்பட்டான் நிரபேட்சமான ஒரு சாதனம் என்று பார்த்துட்டு அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் புலதாச்சார செய்கிறார் கிருபை பெருகினால் தடை இருக்க முடியுமா எம்பெருமானுடைய கிருபை இருக்கின்றதே அது பெருகினால் தடை இருக்க முடியுமா ஆகையினாலே சொல்லப்பட்டே சர்மன் காரணமாக அதே மாதிரியாக கருணை வழிவெடுத்தால் இல்லை பண்ணுவான் மோக் கொடுத்துருவான் எப்படி எம்பெருமான் ஆயிட்டான்னு கேட்டால் ஒரு நாணயம் மாதிரி ஆயிட்டான் ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கம் இருக்கின்றது ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பூ இருக்கின்றது அதனால தலை பக்கம் வந்து சொன்னால் சுதந்திரம் வந்துவிடும் பூ பக்கம் இருக்குமானால் கருணையை வடிவெடுக்க செய்யும் ஆகையினால இதன் விளைவு என்ன என்று கேட்டால் அபயமும் பயமும் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் சுவாமி தேசியம் அஞ்சலி இல்லை அஞ்சலி தெரிவிக்கிறார் பக்தர் மண்ணுகிறான் என்று கேட்டால் அஞ்சலி பண்ணுகிறார் அஞ்சலி பரமாமுத்ரா பிரசாத் கை காப்பாடே அபயம் கை காட்டுறா நீ ரெண்டு கையை கூப்பினால் அவர் உருகை காட்டார் என்று சுவாமி சில்ல ரகசியத்தில் அழகா காட்டுகிறார் அதை போல எப்படி இருக்குன்னு கேட்டால் அபயமும் பயமும் எம்பெருமான் குழந்தை இருக்கிற பொழுது நாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் எம்பெருமான் சொந்தந்த இருக்குமானால் பயம் இருக்கும் வர்த்த தேமே மக்பயின் கையாலே பயதனக்கம் புலதோகாச்சாரியர் அதே போல எனவே ஈஸ்வரனை பத்திவர்களுக்கு பயம் அபயம் ரெண்டு கலசி இருக்கச் செய்யும் காரணம் என்ன என்று கேட்டால் எம்பெருமாம் நிரங்குசுவதந்திரம் யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது இது இதிலிருந்து மீனுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் அந்த வழிதான் அந்த வழியை நாம் படம் பண்ண வேண்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் புலதயகாச்சாரியை கண்டுபிடிக்கிறார் அதுக்கு என்ன மண்ணுகிறார் அந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டுமானால் சில நாம்ஸை இந்த நாம் லிஸ்ட் போட்டு கொடுக்குற புலயோகாச்சாரியர் முதலாவதாக அந்த வழியானது சித்தோபாயமான எம்பெருமானுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக எம்பெருமானுக்கு உகந்ததாக இருக்கும் என்ற அந்த வழி மூன்றாவதாக பரதந்திரத்துக்கும் மோட்சத்துக்கும் பொதுவாக இல்லாமல் மோக் பந்தத்துக்கு பொதுவாக இராமல் மோட்சத்துக்கேதுவாக இருக்க வேண்டும் நாலாவதாக தெரிவிக்கிறார் சேதனுடைய சொரூபத்துக்கும் பேற்றுக்கும் தகுதியா இருக்க வேண்டும் சேதனுடைய ஸ்வரூபம் என்ன என்றால் சரம பர்வ நிஷ்ட என்ன என்று கேட்டால் தொண்டு கைங்கரியம் ஆகையினாலே இப்படி வைத்து பார்த்தோமானால் இதற்கு இது நிலை என்று கேட்டால் ஆச்சாரணை பற்றுவது ஏனென்றால் ஆச்சாரியம் என்பதுவனுடைய எல்லை நிலம் ஆகையினாலே இந்த நாலுக்கான ஃபேக்டரை நாம்ஸை வச்சு அப்ளை பண்ணி பார்த்தோம் ஆனால் ஆச்சாரனை பற்றால் சிறந்தது ஆகிடுச்சு இப்போ ஒரு கேள்வி வரும் இதற்கு எங்க பிரமாணம் இருக்கின்றது அனுஷ்டானம் எங்கிருக்கிற செய்யும் இதற்கு பிரமாணமானது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு சித்தாந்தத்துக்கே பிசயம் என்ன என்று கேட்டால் பிரமாணம் தான் பலம் நமக்கு முதல் பிரமாணமானது முண்டகோபுக்கு அதில் தெரிவிக்கிறார்கள் நமகா பரமருஷிப்யா அங்கே ஆச்சாரியந்தான் உபாயம் என்பதாக சொல்லி முண்டகோனி காட்டுகின்றது அதை பார்க்கிறோம் தாக மனுஸ்பிருத்தியானது ஞான உணர்த்தும் ஆச்சாரியன் எம்பெருமானே அவனை வழிபடுவதே சிறந்த உபாயம் என்று மனுஸ்பிரு தெரிவிக்கின்றது மூன்றாவதாக உஷ்டு புராணமானது சாட்சாத் நாராயணோ தேவகாத் மர்த்தியமையின் தன்வம் மக்ரான் உத்தரத்தே லோகான் காரூயா சாஸ்திரபாணினா எம்பெருமானு எம்பெருமானுடைய அவதாரம் தான் ஆச்சாரியன் ஏனென்றால் இதா இதாகி தர்மசிய கிளாமி பவதி பாரத அபியுத்தான மதர்மஸ்ய ததா ஆப்பானம்யம் என்று எம்பெருமான் தன் அவதாரத்தை காட்டிருந்த பிரகரணத்திலேயே ஆச்சாரிய அவதாரத்தை காட்டி கொடுத்திருக்க ஆகையினாலே எம்பெருமான் யார் என்று கேட்டால் எம்பெருவான் ஆச்சாரியனே மானிடவன் என்னும் குருவை மரமரோன் தானுகந்தலோகம் முலோகம் எனும் ஈனமதா எண்ணுகின்ற நீச்சர் இருவருமே நன்னிடுவர் கீழாம் நகர்ம ஞானசார பாசுர் ஆகையினாலே அந்த ஆச்சாரியன் எம்பெருமான் அவதாரம் தான் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் ஐந்தாவதாக பார்க்கிற பொழுது இங்கே சாட்சாத்து சரரூபி நசம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அந்த ஆச்சாரியான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இந்த இதுக்கு அனுஷ்டானம் யார் என்று பார்க்க வேண்டும் இதுக்கு அனுஷ்டானமானது நம்மாழ்வார் நம்மாழ்வார் என்ன செய்கிறார் மதுரவை ஆழ்வாருக்கு மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு அந்த வைத்தமான பெருமாநம் ஆழ்வாரை காட்டிக் கொடுத்தார் ஆழ்வார் பெற்றதை மதுரை கொடுத்தார் சாதிக்கிற பொழுது தும்புற்ற மதுரவி தோன்ற காட்டும் தொல் வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அரும தமிழிசைதான் தாளைய கொண்டு துன்பத்த மதுரகி தொன்ற காட்டும் தொல் வழியே தொல்வழி நல்வழி துணிவார்கட்கே என்கிற இப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது அந்த வார்த்தை அழகான வார்த்தையார் ஏனென்று கேட்டால் மத்த ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு வார்த்தையும் உண்ணா ஒரு வார்த்தையும் சொல்லுவார் பத்து பேர் உண்டிரே அவர்களை பார்த்து சிரித்திருப்பார் ஒரு ஒரு அவர் வாக்கம் கொண்டே வருத்தம் நிர்ணயம் பண்ண கடவுள் என்று சாதிக்கின்றார் மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானை சேவிக்கிற பொழுது ஆகா பாடுவார்கள் அப்ப யார் என்ன பண்ணுவார் கேட்டால் எம்பெருமானை பாடுகின்ற பொழுதே பாகவத் கிருஷ்ண வரையில் பேசுவார்கள் அவரின் குலதெய்வமே அப்படி இப்படி பிரபாதம் பேசுகின்றிருப்பார்கள் எம்பெருமான் மறைஞ்ச உடனே இந்த அடியார்லாம் மறந்துடுவார் மறந்துட்டோ கடியன் கொடியன் நடியால் என்னென்ன பேசுவார் தெரியுமா அப்ப என்னாச்சு என்று கேட்டால் ஆழ்வார்களுக்கு ஸ்டெடியா இருக்க மாட்டாளா பெருமாளை சேவிக்கிற பொழுது பாகவதில் போவார்கள் பெருமாள் மறைந்த உடனேயே அடியார்கள் இருக்காலும் மறந்து ஆனால் அவர்களை பார்த்து சிரித்திருப்பார் ஒருவருண்டரே அவர் வாக்கியம் கொண்டு வர்த்தம் நிர்ணயம் பண்ண காரணத்தினாலே மதுரவை காட்டின என்ன வழி தொல் வழியே நல்வழிகள் துணிவார்க்கே என்று பார்க்கிறோம் இந்த இடத்திலே மாணவர்கள் பாசுரத்திலே புலரகொஞ்சியர் அழகா ரொழி செய்கிறார் அந்த பக்தி அப்படியே கோட் பண்ணுகிறேன் சகல சாஸ்திர சங்கிரகமான திருமந்திரத்தின் தாற்பயமாய் ஆழ்வார்களுடைய சகல திவ்ய பிரபந்த சாரார்த்தமாய் மதுரகவிகளுடைய உபதேச பரம்பரா பிராப்தமாய் பரம ரகசியமாய் இருந்துள்ளது சரமபர்வனுஷி ஆகினால் அங்கே தெரிவிக்கிறார் வைத்தமானதி பெருமாள் மதுரகவிகளுக்கு சரம பர்வா நம்மாழ்வாரை காட்டிக் யோக முறையில் யாரு காட்டி கொடுக்கப்பட்டது நாதவர்களுக்கு பிராப்தத்திற்கும் சர்மபர் மிஷ்டிராபியமானது ஆச்சாரியை கைங்கரியம் ரெண்டுக்கு பொறுத்த என்ன கேட்டால் ஆச்சாரரை பற்றுவது ஆயிடுத்து இப்ப அங்கே ஒரு கேள்வி வந்துட என்ன கேள்வி என்று கேட்டால் ஆச்சாரை கைங்கறிந்தான் பிராப்தம் என்று சொன்னால் பிராப்தியம் என்று சொன்னால் அது என்ன ஆகும் பொழுது ஆகிறது இதுக்கு விளக்கம் காட்டுகிறார் ஆச்சாரிய கைங்கரியம் என்றால் ஆச்சாரியன் நியமிக்கும் கைங்கரியும் ஆச்சாரிய என்ன பண்ணுவான் மதுரையுக்கு ஆழ்வார விட்டு மாறால் தெரியுமா தறியே பெருமாண விட்டார் என்ன பெருமாளை விட்டார் திருவாய்மொழி விட்டார் இசையுடன் அவர் ஆச்சாரியின் நியமன கைங்கரியம் அங்கு என்ன கைங்கரியம் பார்த்தோர் காட்டுகின்றார்கள் ஒரு கால் போய் பொழுந்தவரால் செவித்து வாரம் சொன்னாராம் ஆச்சாரியர் அதுக்காக போனார் ஆகையினாலே ஆச்சாரிய கை உகந்த கைகர் என்ன கேட்டால் பகவத் கைங்கரியம் பகவானுக்கு உகந்த கைகியம் என்ன கேட்டால் பாகவத கைங்கரியம் பாகவத கைங்கரியம் என்று கேட்டால் இவரை தடவுக்கு ஆக்கிவிட்ட ஆச்சார் இருக்கிறானே அவர் மண்ண கைங்கரியம் இந்த கை ஏதாவது பிரதம பர்ணமானது ஆச்சார கோப்பாக எம்மருபான பெண்ணு கைங்கரியம் மத்திய பருவமானது பகவானுக்கு ஒப்பாக பாகதர்கள் பண்ணுகிற கைங்கரியம் சரம பருவமாக பாகதர்கள் முகப்பாக ஆச்சாரியப்பட்ட கைங்கரியம் என்று காட்டிவிட்டார் இப்ப கேள்வி ஆச்சாரிய கைங்கரிய்தான் சரம கைங்க என்று சாஸ்திரம் எங்கு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம் சொல்லவில்லையே என்ற கேள்வி வருகின்றது இதற்கு அழகா புலரோக ஆச்சாரியர் சாத்திய விருத்தியை விருத்தியாய் கொண்டு சரம பருவம் வர கடவுது சாத்திய விருத்தியா விருத்தியாயின் இருக்கா எப்படி என்று கேட்டால் சேஷியான பகவானை சிகிற கைங்கரியம் எப்படி இருக்கும் கேட்டால் அவனுக்கு கீடுபாடு ஆனா என்ன பண்ண வேண்டும் எம்பெருவானுக்கு உகந்த கைங்கரியம் பண்ண வேண்டும் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவா அடிமை செய்ய வேண்டும்ங்கிறதுனாலே அங்கே அவன் உகந்த கைங்கரியம் பண்ண வேண்டும் அவனு எம்பெருவானுக்கு என்ன ஹோப்பு என்று கேட்டால் நான் ஒரு வீட்டு நிலத்து வாங்குறேன் விலைக்கு வாங்குறோம் நிலத்தை விலைக்கு வாங்குகிறோம் என்ன பண்ணுகிறோம் எனக்கே சொந்தமாக நான் போடுறது இல்லை எனக்கும் என்னுடைய வாசுகளுக்கும் இவரை என்ன கவலாக இருக்கான் போட்டு ஆகினாலே எம்பெருமானம் பண்ற கைங்கமானது அடியாளுகிறது அங்கே வளர்கின்றது அடியாள அவளுக்கு என்ன ஆசை என்று கேட்டால் அது ஆச்சாரம் இருக்க அவனால்தான் உஜ்ஜிவிச்சிருக்கோம் என்பதாக சொல்லி அவட்டுகிற காரணத்தாலே சாத்திய விருத்தியாய் கொண்டு சர்ம பர்வம் கடமது ஆனா நிமண்ணுகிறார் அதனால இது என்ன என்று கேட்டால் பகவத வளர்ச்சி எப்படி இருக்கு உதாரணம் சொல்லுகிறார் பகவத் பாரதந்திரத்துக்கு ராமோ ராமோ ராமாக உண்டாயிற்று ராமோ ராமோ ராமயத்தி கைங்கிருத்துக்கு பரதானுஜரான சத்ருக்கு நாள்வான் ஒருவரே உள்ளது என்று காட்டுகின்றார் பிள்ளோகாச்சாரியர் உதயத்திரமாக பாசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் அங்க இது கட்டமானது எப்படி என்று கேட்டால் விஷயம் எப்படிப்பட்டது அருமை என்று கேட்டால் விஷயப்பிரவணன் சாமானிக்கு எந்த நோய் ஈடுபாடு எடுத்துருக்கு அது என்ன பண்ணும் அதை மூட விட்டு வந்துட முடியுமா ஒரு காலகட்டம் ஏண்டாந்த கல்யாணம் பண்ணின்றோம் ஏண்டாந்த சம்சார குழந்தை குட்டிகள் நெருக்கச் செய்யுமா அங்கு தோஷ தரிசனத்தால் நாம் கேட்டால் வந்துடப்படலாம் வந்துடலாம் இல்லாவிட்டால் அங்கே கொடுக்கற இன்பமானது அல்பம் அஸ்திரம் என்று வந்துடச் செய்யும் ஆனால் பகவானுக்கு விட்டு வர முடியுமா கேட்டான் வர முடியாது மூட முடியாது அவயாவ சோவிய மடக்க செய்யுமா அது சொல்லு காட்டுகிறார் அவன் செயலில் வெறுப்புண்டானாலும் அவன் மீது ஆசை விடாது எம்பெருமான எப்படி கேட்டா வெய்கிற பொழுது ஆழ்வார்கள் கடியன் கொடியன் நெடியமால் என்றுதான் சொல்லுவார்கள் ஆனாலும் கொடியன் நஞ்சம் அவன் என்றே கிடக்கும் அப்ப என்னாகின்றது மாறமாட்டேங்கிறது அதனால அவரை விரும்பி மேல்வழை செய்யுமே தவிர எம்பெருமான விட்டு மிக முடியாது காட்டுகிறார் பகவத போது கேட்டால் இல்லாத பொழுது உண்டறியால் உறக்கம் பேனா பரகால் நாயி அனுபவம் ஆகிறது அதுக்கப்புறம் படாங்கு சும்மா காணவாராயே காணுமாறருடா என்று கான் காண விரும்பும் கண்கள் என்கிறார் அழகா சொல்வார் சர்ம பர்வ காட்டாதிகாரம் என்று சிறப்பான பகுதி அது போல சர்ம பர்வா காட்டையில் உள்ளவனுக்கு ஆகிலம் விடுகிறார்கள் அதனால இந்த அப்படிப்பட்ட நிலையை தாண்டி நித்திய சுத்திரு எம்பெருமானை விட்டுவிட்டு எங்கே வர வேண்டாம் ஆச்சாரணையே பற்ற வேண்டும் நான் எடுத்து அதாவது ஆச்சார செய்யும் கைங்கரியந்தான் பிராப்பியம் என்று அறுதிட வேண்டும் அப்படி அறுதிட்டு முன்ன அடுத்த கேள்வி என்று கேட்டால் அதை பெறுவதற்கு வழி என்ன என்று கேள்வி வருகின்றது ஒரே வழிதான் எம்பெருமான பிரிவில் வழி என்ன எம்பெருமானா பிரிவின் வழி என்ன ஆச்சாரியா பிரதமபர் எம்பெருமானை பெறுவதற்கு எம்பெருமான உபாயமாக இருப்பது போல சர்மபெருமான ஆச்சாரை பத்துவதற்கும் என்ன வேண்டும் என்று கேட்டால் அந்த ஆச்சார் அபிமானம்தான் வேணும் தான் அதுக்கு பிரமாணம் இருக்கிறது பேரன்று மத்தியில்லை இன்சரணன் நீ அப்பேரணத்திற்காரொன்றில்லை மற்றதாக சொல்லி அபதராக காட்டிக் கொடுக்கிறார் அடுத்து ஒரு கேள்வி வருகிறது இப்பொழுது என்ன கேள்வி என்று கேட்டால் எம்பெருமான சித்த உபாயம் என்று இத்தனை விட்டு விட்டுட்டு உபகார என்று ஆச்சாரனை பற்றுவது ஆகாதா இத்தனால் எம்பெருமான்தான் நமக்கு சித்த உபாயம் உபாயம் சொல்லிக் கொண்டு அவனுடைய அவன் அபிமானத்தை பெற்றுட்டு திடீர்கிறோம் போறான்னாக்க எப்படி இருக்க அவரே சொல்லிட்டா ஒருவனை பற்றி ஒரு இடத்து பண்டத்தின் அடிமை செய்வார் விட்டுவிட்டுது முறையான கேள்வி பற்றுகை கையைப்பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி ஆச்சாரனை பற்றுகை காத்தி சேர்த்து கொள்ளலாம் இரண்டு ஈஸ்வரன் கிட்டதான் ஒன்னு கைய இன்னொன்னு திருவடி கால் அவ்வளவுதான் கையை பிடிச்சா என்ன சுதந்திரமா இருந்தாலும் கையை உதவி ஆச்சாரியின் திருவடி யார் என்று கேட்டால் மேவினேனவன் பொன்னடி மெய்மே அப்படி இல்லை அவன் பொன்னடி மெய்மையே மேவினேன் மெய்மையா மேவனா இருக்குமானால் அப்ப என்ன பண்ண வேண்டும் எம்பருவான் திருவடிதான் ஆச்சார் என்று காலை பிடித்தால் தப்பாமல் காரியமாகும் உறவுக்கு கை விடுப்போம் கை உதடுவோம் உறவு போயிட செய்யும் ஆனால் திருவடி பிடித்தோமானால் பிராட்டி அவனும் வடிலும் திருவடிகள் விடாது பின் கடலா இருக்கும் என்று காட்டுகிறாரு இதுக்கு மேல ஒரு கேள்வி சுவாமி இத்தனை நாள் பெருமாள் இருந்துட்டோ இப்ப ஆச்சார வினாடி போயிட்டு இருந்தோமானால் எம்பெருவான் என்ன நினைப்பாங்க ஒரு பிடிக்குமாயுது நே தோழி சுத்தின்ற அந்த மின்னாடி போறான்னு அப்படின்னு நோக்குமா அது சொல்லுகிறார் சொல்லுகிறார் பிடிக்கும் எம்பெருவானை விட்டு விட்டு ஆச்சாரம் பின்னாடி போனோமானால் எம்பெருவான் ஊகப்பண்ணுட்டான் சிஷ்டி அவதாரங்களை பண்ணி வசீகரிக்க பார்த்த விடத்திலும் ஒருவரும் தன்னிடம் வரவே இல்லை என்ன கட்டம் கேட்டா நீச்சார்டு இருக்கா கேட்கறது மனுஷ ராமாயண காலத்திலேயே ால பார்க்க முடிகின்றதே கண்டோம் என்று கோத்தியை பல்லாண்டு பாடுகின்ற ஆய் வியாக்கியான சிறப்பாக வர்ணிக்கின்றார் சித்திய அவதாரங்களில் ஒரு வஸ்துவம் எட்டுப்படாமல் இழிவானவனாய் இடம் பார்த்துத் ஈஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபம் போலே ஸ்ரீகணீயமாய் சேஷமான ஆத்த வஸ்துவை வன்சே தள்ளல் பொய்நலத்தே என்று கண்டெடுத்து அவன் திருக்கையிலே உபகரித்தான் அநாத்திய வித்தியனாலே திரு ிகழித்தம் உருவழிந்து அசற்கான சேதனனுக்கு பிராப்த நிதி கையிற்கனிய உபகரித்தான் வஸ்து கெடுத்து தேடி உடலுகிற வஸ்துமானுக்கு அவ்வஸ்துவை கொடுத்து உபகரித்தான் கண்கட்ட மடியனுக்கு கண்ணை கொடுத்து மகாநதியை காட்டிக் கொடுத்தான் சரீரத்தை உபகரித்தான் சேகபூதனுக்கு பிராணனை உபகரித்தான் சாபேட்சனுக்கு நிரபேட்ச வஸ்து உபகரித்தான் நிரபேட்சனுக்கு சாபேட்ச வஸ்துவை உபகரித்தான் ஆக சேலசேஷன் இருவருக்கும் ஆச்சாரிய உபகார்பதி பண்ணிக்கொண்டு அவன் சொல்லிட்டு செய்யும் என்பதாக சொல்லி ஜனன் ஆச்சார ஆயுள் ஆச்சாரத்தை அழகா காட்டிக்கூடாது நடத்த ஆகியனாலே ஆச்சாரியம் ரெண்டு பேருக்கும் உபகாரணம் இருக்கான் எம்பெருவானுக்கும் அவன் தேடுகின்ற ஒரு ஆளை பார்க்கிறான் ஏன்னா எங்கானு நரன அரணி உலகுரூல் சிங்கா அமைவான் திருமதி பெரிய திருமொழி பத்தாம் பத்துல அவர்களை செய்கிறார் ஆள் கிடைக்கவே இல்ல தானே சிஷியனுமாய் தானே ஆச்சாரமாய் கொண்டு அர்ஜுனா அவனை மடக்கி போட்டு விட்டு யாருக்கு சொல்லிட்டே இருந்து திருநகரில் திருமங்க ஆழ்வார் கடைச்சாரோ பார்த்தார் உடனே மடக்கி போட்டு அவருக்கு பகச்சவியில உபதேசம் பண்ணுகிறான் சொன்னால் இந்த ஆச்சாரிய சிஷ்யனை தேடுகின்ற கத்தம் பாருங்க ஒரு ஆச்சாரிய போனா கிராமத்துக்கு சிஷிய கிட்ட போய் வர்த்தமா வாங்கலாம் போனார் அவன் முதுட்டான் அவ இங்க ஒழு சாமி கண்டேங்க ஆச்சாரிட்ட உபகார ஸ்பூர்த்தியோட இருக்காங்க ஏன் என்று கேட்டால் தெய்வாதீனம் ஜெக்சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா கண்ணன் ஆகையினாலே அந்த இம்பெருவானுக்கு உபகாரம் மண்ணுகிறான் இந்த சேதனனுக்கு உபகாரம் மண்ணுகிறான் பார்த்து விட்டோம் ஆகையினாலே தெரியுமா நாம் எத்தனையும் அவதாரங்களை வேண்டும் ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியிருக்கும் தான் கீதாச்சாரம் ஆயிடுவோம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத் குருவா ஆகலாம் எல்லாரும் ஜெகத்குரு இன்னைக்கு அப்படியும் அவர் ரமணுகிறார் கண்ணன் ஜெகத்குரு பிள்ளலோகாச்சாரியன் ஜெகத்குரு நமக்கு உலகாச்சாரியம் இல்லையா அப்படி ஆகினாலே ஈஸ்வரன் தானும் வெறுப்புற கேட்டாலும் சிந்திக்கிறவன உண்டா இந்த திறப்பு ஏன் எடுத்தோம் குறிக்கோள் என்ன குழந்தையா பிறந்தோம் படிச்சோம் வேலைக்கு போனோம் கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தை கொண்டா கிரி எடுத்து போடணும் கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தை படிக்க வச்சோம் சௌரி பாரத அப்புறம் வாட் இஸ் தி என்ப குறிக்கோ சிந்தனையே கிடையாது இப்போ அதெல்லாம் கேள்வி என்ன கேட்டா ஆச்சாரத்தை பத்தினால் பல மோட்சம் தானா மோட்சம் பாண்டா சுவாமி தேவையில்லை இன்னும் சில பேர் சமாசனம் கொஞ்சம் போட்டுங்க இன்னும் கொஞ்சம் நாக்கை கட்டுப்படுத்தணுங்க இன்னும் வீட்டுல வந்து இன்னும் கொஞ்சம் யோசனை பண்றாங்க இப்படி எதையோ சொல்லிட்டு இருப்பான் அவள பயம் என்ன கேட்டா மோட்சம் தான் அப்படிங்கறத சொல்லி சொல்லுகிறார் அப்படி கிடையாது காரணம் கேட்டால் பகவன் லாபம் ஆச்சாரினாலே ஆச்சார லாபம் பகவானே இப்படின்னு சொல்லிவிட்டார் அப்போ பெருமாளை பெருமாள் ஆச்சார் யாரை காட்டி கொடுக்கிறான் பெருமாளை காட்டி கொடுக்கிறான் இப்படி வந்து இது ரெண்டு பேரும் உபகாரம் பண்றதாகிடுது யார் சிறந்த உபகார்கள் மகோபகார யார் என்று கேட்டால் ஆச்சாரனை காட்டிலும் மகோபகாரன் யாரு எம்பெருமான் தான் ஏன்னு கேட்டா இந்த ஆச்சாரன் யார் காட்டி கொடுக்கிறார் அறிவித்த அத்தா என்ற திருவாயு பாசனத்திலே வந்த ஒரு கேள்வி சுவாமி ஆச்சாரியன் சிறந்தவனா எம்பெருமான் சிறந்தவனாத்தாப்பித்தா சை வித்யா தன் ஜனயதி தத்து ஸ்ரேட்டம் ஜென்ம எம்பெருமான் தாபனார்தாயர் மூலமாக சரீரத்தான் கொடுத்தார் ஞானஜமா கொடுக்கிறவன் யாரு ஆச்சாரிய ஆகையினாலே தத்து ஸ்ரேட்டம் ஜென்ம என்று அப்போ ஆச்சாரியனுடைய நிலைதான் உயர்வு காட்டி விட்டார் என்ன பண்ண வேண்டும் ரெண்டு பேரும் பொழுது மகோபகாரகன் யாரு கேட்டால் ஈஸ்வரன் தான் மகோபகாரகன் சொல்லிட்டார் இதுக்கு மேல அடுத்த கேள்வி வந்து அப்படியானால் ஆச்சார சம்பந்தம் என்ன பண்ணும் என்று கேள்வி வருகின்றது மோட்சம்தான்து இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணும் கேட்டு வருது அது இருந்தா என்னவரும் என்று கேட்டால் ஞானபக்தி வைராக்கியங்கள்லாம் உண்டாக செய்யும் ஒரு தெளிவான எண்ணம் உண்டாக செய்யும் சொல்லிவிட்டார் அடுத்து ஒரு கல்வி போட்டான் இங்க அது வர வேண்டுமானால் எனக்கு இங்கே தகப்பன புண்ணியத்தினாலே இங்க பெரியவான பண்ண புண்ணித்தாலே ஞானானுஸ்தானம் இருக்கு அப்புறம் ஆச்சாரனை போக வேண்டிய அவசியமே இல்லையா ஆச்சாரனை போனா ஞானானுஸ்தான ஞான வைராக்கிய ராசையே என்று சொல்லுறமும் வரும் சொன்னா எங்க அப்பா பண்ண புண்ணியத்தினால எனக்கு ஏதோ கிடைச்சிருக்கு சரியா வராதுன்னு ஏன்னு கேட்டா ஆச்சாரம் என்ன பண்ணுறான் தெரியுமா இவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருக்கிற காரணத்தினாலே அவன் திருமண சம்பந்தம் கொலையாமல் இருக்குமானால் நல்ல ஞானம் விஷய வைராக்கியம் பகவத்பத்தியனகம் காலப்போக்கிலே உண்டாயிட செய்யும் ஆச்சார அபிமானம் இருக்குமானால் அவர் கடாட்சத்தினாலே தானா வரச் செய்யும் ஆனால் ஆச்சார சம்பந்தம் குறைந்தாலாக செய்யும் இவ்வளவு போயிடுவோம்னா எனக்கு மனசுல ஏர்ல சுவாமி நீ சொல்றது ஒண்ணு புரியலையேன்னு கேட்டான் செலுகிறார் சின்ன உதாரணம் சொல்றது கேடு தாமர மலருக்கு தடாகத்துல அது என்ன செய்யும் தெரியுமா சூரியன் மறைந்த உடனே மறைஞ்சிருச்சு விஷாத்த போய் சொல்லுகிறார் தசர இருக்க அப்பா ராமலிஷ்மன் அனுப்பியோடு எனக்கு யாகத்தை ரட்சிக்க வேணும்னு சொல்லுகிறார் அப்ப அவர் சொல்லுகிறார் என் பையன் யாரு தெரியுமா ராமஹா ராஜீவோ தாமரை கண்ணன்னா தாமரை கண்ணன் என்ன பண்ணு தாமரை ஆனது ராமன் என்ன பண்ணுவான் சாயங்காலான தூங்கிடுவான் ராத்திரி வெள்ள முடிச்சிருக்க காட்டி கொடுக்குறான் ஆகையினாலே சூரியனுடைய பிரகாசம் இருக்குமானால் தாமரை மலரும் சூரியன் மறைஞ்சால் அது போயிடணுட்டான் எக்ஸ்பெரிமெண்ட் சயின்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாத்தான் சூரிய ஒளி வச்சு நம்ம பண்ணி பார்ப்போம் என்று தாமரை பறிச்சான் பறிச்சிருக்கு கரையில போட்டு சூரிய உலையை விட்டான் என்ன தெரியுமா அந்த சூரிய ஒளியானது தாமரை வாடி பண்ணி விடுத்து இவனுக்கு அன்னைக்குதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சிந்திக்க ஆரம்பிச்சான் ஏண்டா என்ன காரணம் பார்த்தான் சூரிய ஒளியாலே மலரக்கூடிய தாமரை சூரிய நாம் அதுவே பாய்ச்சினால் நீர் சம்பந்தம் நீர் சம்பந்தம் மறவை எடுத்து விட்டோமானால் தாமரை மாறிவிடும் அது போல தாமரை அடர்த்த கடவு ஆதித்யன்தானே என்ன பண்ணுகிறான் நீரை பிரித்தால் அத்தை உலர்த்தா போல சுரு விகாசத்தை ஈஸ்வரன் தானே ஆச்சார சம்பந்தம் குழந்தால் அத்தை வாடப்பும் அழகா சொல்லுகிறார் தந்துருவின் தாழகல் தன் அன்பு ஒன்றுமில்லாதான் அன்பு தம்பால் செய்தாலும் அம்புயோ இம்பபடி உன்னாடு தான் அளிக்க வேண்டியான் என்று சொல்லிட்டாங்க ஆஜார சம்பந்தம் இருந்தால் தான் இம்பருவான் கடாட்சம் பண்ணுவான் ஆஜார சம்பந்தம் இல்லாமல் நேர போனோமானா என்னுடைய சண்முபயம் பேராசிரியை பூமா சொல்லுகிற பொழுது கோபந்தராசி கைங்க சொல்லிட்டார் நாளைக்கு என்னுடைய கைங்கரியம் சொல்லிட்டேன் தலியை சக்கரவாதி போனாலும் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் போய் சுவாமி நாளைக்கு என்ன பண்ணுறேன் மண்டல் அடிப்பார் மண்டல் அடிப்பார் நான் என்ன பண்ணுகிறேன் ஆகையினாலே ஈஸ்வரன் என்ன பண்ணுவாங்க ஆச்சார விமானம் இருந்து இந்த ஆச்சார நியமனத்தால் கிடைச்சவரை எனக்காக கிடைக்கவே இல்லை நான் நிச்சயம் நினச்சுக்கிறது அப்புறம் நினைச்சுக்கிறது ஏன் என்று கேட்டால் நான் வந்து ரிட்டையர் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸ் அங்க ஒரு போஸ்ட் அது முடிஞ்ச இப்போது போஸ்ட் இன்னும் கண்டிப்பா எழுது வயசு கண்டிப்பாக எதுக்காக வேண்டும் என எம்பெருமா நமக்குள்ள உரை எப்படிப்பட்ட உறவு அது ஒழிக்க ஒழியாத உறவு நன்றாக நானும் உன்னை அன்றி கண்டாய் நாராயணனே நீ என்ன என்று இல்லை சொல்லுகின்றோமே அப்படிப்பட்ட உறவுடைய நமக்கு எப்ப வரா நடுவில் இருக்கிற காரணத்தினாலே சம்பந்தத்தை விட்டுவிட்டோமானால் சம்பந்தம் இல்லை எனவே பகவத் சம்பந்தம் வேண்டுமானால் அதுக்கு எது முக்கியமாக எடுத்து ஆச்சார சம்பந்தம் அதுக்கு மேலே ஒரு கல்வி சுவாமிக்கு பகவத் ஏன்னா ஆச்சார லாபம் பகவானாலே என்ற பிரமாணத்திலே சாத்திக சம்பாஷணம் என்ன பண்ண வேண்டாம் கண்ணம் சொல்லுகிறான் பக்தனுடைய இலக்கணம் என்னன்னு கேட்கிறான் ஒண்ணு சொல்றான் மச்சித்தாக மக்கத பிராணாகா போதையந்தகா பரஸ்பரம் போதையந்தகா பரஸ்பரம் உனக்கு தெரியாத போதையந்தகான் கண்ணன் இலக்கணம் கொடுக்கிற ஆகையினாலே சாத்திக சம்பாக்கம் வழங்குற காரணத்தினாலே அடியார்களை விடவே முடியாது என்று காட்டிவிட்டார் அதனாலே அடி காரணம் என்று கேட்டால் பாகவ சம்பந்தமே ஆச்சார சம்பந்தத்துக்கு அடிப்படையில் விட்டார் ஏனென்று கேட்டால் இவன் அடியில் என்ன பண்ணுகிறான் உண்டாக்கி இவனை வளர்ச்சி ஆச்சாரத்தை சேர்த்து பின்பு அனுபவம் வருகிற பொழுது உஷா துணையா ஆகையினாலே இரண்டு இடத்திலேயும் பாகவத அடியார்கள் வருகிறார்கள் ஆரம்பத்திலே ருச்சி உண்டாக்குவதற்கு அடியார்கள் பின்னாடி குண அனுபவத்துக்கு அடியால் ஆகையினாலே பாகத சம்பந்தம் விடவே முடியாது சொல்லிட்டார் அதனால ஆச்சார சம்பந்தத்துக்கு முன்பும் பின்பு உள்ளது என்று கேட்டால் பாகவத சம்பந்தம் என்பது ஆகிவிட்டது இதற்கு என்ன உதாரணம் என்று கேட்டால் அழகா ஒரு ஓவை காட்டுகிறார் புல்லலோகாச்சாரியர் ஒரு கொடி படர வேண்டுமானால் அதுக்கு சுள்ளிக்காடு வேண்டும் அதே போல சம்பந்தத்துக்கு கொடியாக இன்பெருமான சேர்ப்ப கொள்கொம்ப ஆச்சாரியம் சுள்ளிக்கால் பாகவதாக காட்டி கொடுக்கிறார் அதனால ஈஸ்வரன் சித்தியை பண்ணி ஆச்சாரணம் ஈடுபாடு உண்டாக பாகவதேர்ப்பித்து அந்த வழியாலே ஆச்சாரணம் சேர்ப்பிக்கவ இத யாரு கேட்டால் எல்லாம் ஈஸ்வர முயற்சிதான் இவரை சித்திக்கிறான் அடியாரனை சித்திக்கிறான் இவர்கிட்ட ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு அவகாட்டம் உண்டுபடுறான் அவகாட்ட போன பிற்பாடு திரும்பியும் ருச்சி உண்டாகின்றிருக்கு அப்புறம் பாகவத காட்டியை உண்டுபடுறாரு பண்றமையாரு பெருமான் இப்படினாலே ஆச்சாரை பற்றும் வகை என்ன என்று கேட்கிறார் இரண்டு வகையாக பத்தலாம் பரகதாரம் இது அழகா நமக்கு எடுத்து கையில லட்டு தரமான கொடுத்து சுகத ஸ்வீகாரம் பிரகத ஸ்வீகாரம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அது வந்து நாமை பற்றுவது பிரகத ஸ்வீகாரமானது ஆச்சாரமே அபிமானத்தில் பற்றுவது ஆகையினாலே நாம் பற்றுவதை காட்டிலும் ஆச்சாரியன் நம்முடைய பற்றது இருக்கின்றதே அதுதான் சொல்லிட்டார் எப்படி என்று கேட்டால் எனக்கு நானே நிர்வாகிக்கிறேன் எண்ணம் உண்டாயிடுச்சு என்று செருக்குற்று அகங்காரம் அமகாரங்களால் ஈஸ்வருடைய கோபத்துக்கு ஆளாகிய சேத்தனனுக்கு ஆச்சார சம்பந்தே கதியாக நின்பதானது பற்றவீராஞ்சியொழு செய்த சரமோ அந்திமோபாய நெட்டையில இது சொல்லப்படுகின்றது ஆகையினாலே அந்த அந்திம பாய நெற்ற பார்த்தோமானால் அது எனக்கு நானே நிர்வாகம் என்று சிறு குற்று சேதனனுக்கு ஆச்சார சம்பந்தமே கதி என செய்கிறார் மணவனுடைய சிஷ்யர்களாகிய பற்றபீராஞ்சியர் சுவாமியுடைய கிரந்தம் அந்திமோபாய நெட்டை என்ற பெயர் சொல்லு புனர செய்கிறார் சுவாபிமானத்தாலே குலைத்துக் கொண்ட இவனுக்கு ஆச்சார அபிமானம் ஒழிய கதை இல்லை என்று வடக்கு திருவீதி பிள்ளை பலகால வரலை செய்வர் புனரகாச்சார தகப்பன் நம்மளுடத்துல காட்ட அர்த்தமானது அழகா காட்டுகின்றார் சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்துக் கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமான ஒழிய கதி இல்லை என்று சொல்லுவாராம் இப்படி சொன்னவர் அவர் என்று ஆதிசங்கர பகவப்பாத பிரச்சனோ தெரியும் பண்ணிருக்கிறார் பல கிரந்தங்கள் பண்ண சொல்றோம் அதுல ஒரு புத்தகம் பகவன் கிம் பாதேயம் ஆச்சாரிய கேட்கிறான் எது ஏற்றுக்கொள்ள வேண்டியது குரு வச்சனம் ஆச்சாரிய வச்சனம் கோ குருகு சிஷ்யஹிதா யோகியதா சதத்தம் இவன் சிஷ்யன இதத்தையே நடத்தி கொள்கிறாரோ அவன் தான் ஆச்சாரியனு ஆகையினாலே ஆச்சாரியை பற்ற வேண்டு ஆயிருக்கு வடக்கு தெருவி பண்ணுடைய சொல்லிட்டார் ஆச்சாரியு சொல்லிவிட்டார் ஏன் சுவாமி கதி இல்லை என்று கேள்வி வருகின்றது இது பயனராக கேள்வி என்ன கேள்வி என்று கேட்டால் பக்தி இருக்கு பிரபத்தி இருக்கு இது இருக்கிற பொழுது என்ன நட்டம் கேள்விதான் சொல்லுகிறார் பக்தியானதுனத்தானே வருவது பாகவத பாரயந்திரமாயிருக்கும் இவனுக்கு சுவாதந்திரத்தை உண்டாக்கும் கூடாது நேராக பகவான் பிரபத்து செய்தால் பகவத் சுவாதந்திரத்தால் மூலம் என்னாக செய்யும் பெருமான பற்றுனமானால் அப்படியா இந்த அனுபவிச்சுடுவான் என்பதாக சொல்லி கர்ம முதலாள மார்க்கத்திலே நின்றவனாவான் அதனாலே காரிகரம் ஆகையினாலே ஆச்சாரியனை இவனே பற்றும் பற்றிருக்கின்றது அது அகங்கார கர்ப்பம் சுவாமி நல்ல ஆச்சார பிடிச்சிட்டேன் எங்க ஆச்சாரிய பிரபாதமான ஆச்சாரிய பிடிச்சதை பண்ணானால் போச்சு இருக்கு ஆகையினாலே ஆச்சாரிய இவனைய பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம் எனவே கர்ம ஞான பக்தி பிரபத்திக்கு மேற்பட்டதாக அஞ்சாவது உபாயமா இருக்கின்றது அதுதான் சரமோ பாயம் அதற்கு பெயர் என்று கேட்டால் ஆச்சாரிய அபிமானம் என்று காட்டிவிட்டார் அதாவது ஆச்சாரியின் நாம் பற்றை காட்டிலும் ஆச்சாரியன் இவன் நம்முடன் என்று உகந்த அபிமானம் இருக்கின்றது அதுதான் உத்தாரகம் என்று சொல்லிவிட்டார் இவ்வர்த்தம் எப்படி கிடைச்சது என்று கேட்டால் இவ்வர்த்தமானது உபதேச பரம்பரையாக வந்த நாதோபக்யம் அழகா சொல்வார் நாதோ பக்யம் பிரபுத்தம் என்று நாதோட்ட ஆரம்பித்த அர்த்தமானது பிள்ளமாக கிடைச்ச அர்த்தமானது ஆச்சார அபிமான உத்தாரங்கள் வந்து காட்டுகின்றார் இந்த நித்தை வந்தவனுக்கு சில தகுதியில் வேண்டும் என்கிறார் புல்லதோக ஆச்சாரியர் அந்த பிரகடனத்தில் என்ன என்று கேட்டால் கைப்பட்ட ஆச்சாரரை விட்டுவிட்டு எட்டை இருந்த குருவை எட்டை இருந்த வெம்பெருமானை கடைசிக்க கூடாது கிட்ட இருக்கிறவன் ஆச்சாரியன் எட்டு இருக்கிறவன் திரௌபதி போகிற பொழுது திருப்தி மூன்று குறை இருந்தது முதல் குறையானது திரௌபதி குப்பிடச்சே போக முடியல இரண்டாவது குறையானது பீஷ்மர் கூப்பிடச்சே போக முடியல மூன்றாவது குறையானது ஆழ்வாரை சேவிக்க முடியலையே வாசுதேவ சர்மிதி சக மகாத்மா சுதுர்லபா கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறான் எனக்கு மேல மகாத்மா தோண்டுவ யாருன்னு கேட்டால் வாசுதேவா சர்வம் சோறு பருகு நீர் தின்னும் அவரை பார்க்கவில்லை என்பதை சொல்லி வருத்த கண்ண போவது என்பது புள்ளதராஜர் ஆகையனால இந்த நெட்டை வந்தவனுக்கு கைப்பட்ட ஆச்சாரனை விட்டுவிட்டு எட்டையிலிருந்து எம்படி மனம் இருக்கானே அவரை கணிசிக்க ஆச்சாரை விட்டுவிட்டு பரமகத்திலுள்ள பரமநாதன் பார்க்கடலே பள்ளி கொண்ட வியூகம் அவதார காலத்திலே உதவி விபவம் எப்போதும் அருகில இருந்தும் அனைவருடன் பேசாத அர்ச்சாவதாரம் அன்றாட் பேசினார் ஆண்டாள் போயினா என்ன கண்ணனு காட்டினார் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறார் அர்ச்சாவதாரம் என்பருமா ஆகையினாலே எப்போதும் அருகில இருந்தும் பேசாத அர்ச்சாவதாரம் எமம் நியமம் முதலிய ஆகியவளெல்லாம் இவன் ஆசைப்படக்கூடாது என்ன ஆகும் என்று கேட்டால் சதாச்சாரிய பிரேமம் உள்ளவனுக்கு எல்லா நிலைகளும் ஆச்சாரியனே நிறுத்த விட்டா ஆச்சாரியும் கேட்டால் அது அழகா சொல்லுகிறார் பாட்டு கேட்கும் விடமும் கூப்பிடு கேட்க ஊட்டு விடமும் எல்லாம் ஆச்சாரையே இருக்க கடவுள் என்று காட்டிவிட்டார் ஆகியனாலே இதே விஷயத்தை சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை மாணிக்க மாலை என்கின்ற ரகசிய கிரந்தத்திலே புலலோகாச்சாரக்கு முன்னாடி நடத்தி கிரந்தம் பண்ணவர் சுவாமி பெரியவாச்சா பிள்ளை அடிக்கிற புத்தகத்தான் ஒரு தனியாக தனி புதா முன்னாடி வெளியிட்டிருக்கேன் அடியு செய்கிறார் இகலோக பரலோகங்கள் இரண்டுக்கும் ஆச்சாரியின் திருவடிகளே நிச்சயத்திருக்க வேண்டும் என்பதானது மாணிக்கமாலு பெரியவாச்சாமல் ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி இதுக்கு அதுக்கு மேலாக சொல்கிறார் மூன்றாவது விஷயம் கேட்டால் இவனுக்கு பிரதிக்குலர் யார் என்று கேட்டால் தேவதாந்திர பரனும் அனுகூலர் ஆச்சாரிய பரதந்திரர் உபேட்சணியர் ஈஸ்வர பரதந்திரர் பிரதம பிட்சையில் காட்டிவிட்டார் நாலாவதாக இவனுக்கு உண்டான ஞானு இரண்டுக்கும் குறிக்கோள என்ன கேட்டார் ஆச்சாரியன் முகமர்த்தியே வேற ஒன்று எதிர்பார்ப்பு கிடையாது கைங்கரை ஏன் பண்றான்னு அஞ்சாவது விஷயம் பெருமாள் ராமசர் கோடி காட்டினார் விட்டுவிட்டார் என்ன என்று விட்டுவிட வேண்டும் இவன் அனுபவிக்கிறவங்க நடித்துக் கொள்ளுகிறார் அது அல்பம் அஸ்திரம் இவன் எம்பனவான் முகப்பாகிவிட்டான் ஆனால் இவனுக்கு அந்த அந்த சுகம் சுகம் கிடையாது ஆகிரம் என என்று கேட்டால் பிரபந்தனுக்கு வீரமிழையை நிவிற்த்தி தன்னையற்றம் அருளை செய்தார் சுவாமி உள்ளலோகாச்சாரியர் ஆறாவதாக ஆச்சாரியன் எழுந்திருந்த இடமே பிராப்திய பூமி ஆகையினாலே விலகிவிட வேண்டும் உபகாரமான அது துய்தாக நெஞ்சிதன்னில் தோன்று மேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது இருக்காளே என்ன ஏதனியோமியான் விட்டார் அதே சுவாமி தேசியம் ஏத்தி மனத்தழில் ஞான விளக்கை இருளவைத்து மாத்தினவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் ஞானத்தை கொடுக்கிற ஆச்சாரியனுக்கு மாயனும் ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றுஹோப்பதும் என்பதாக சொல்லி ஆச்சரியம் அனுபவிக்கிறார் ஆச்சாரியனுக்கு என்பது அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஆச்சாரியம் என்று கேட்டால் பிரதமத்திலே பல்லவமாக்கும் என்ன அர்த்தம் அனஞாரை அர்த்தம் ஆச்சார புற்று பிரிஞ்சுக்க மாட்டான் அது தடுவிட செய்யுமா தடுவிடச் செய்யும் அடுத்தபடியாக புதமாக்கும் கைங்கேட்டால் அடிமைச்சியமன் பை லட்சு ஒரு பர்ணசாலை சாமி சர்வம் கரிசியாமிக்கு போகிற போது இளைய வெறுமாள் பிரியில் தரியாமையை முன்னிட்டு அடிமை செய்ய வேணும் எல்லா செய்ய வேண்டும் ஏவிக்கொள்ளவும் வேணும் என்றார் என்ன செய்யும் செய்யும் செய்யும் அதுக்கு அந்த பலபரியமாக்கும் என்ன பலபரியம் என்று கேட்டால் அனந்த ஏற்படுத்தி நித்திய கைங்கரத்திலே சேர்க்கும் என்று காட்டுகிறார் அதாவது ஆச்சாரிய அபிமானது பகவத் நிறைவாக என்பதாக சொல்லி அழகால் நிறைவு செய்கிறார் இந்த இடத்துல இரும்பியப்பா விலட்சண மோட்சாதிகார நிர்ணயத்திலே சொல்லுகிறார் ஆச்சாரிய அபிமானம் என்ன பண்ணும் ஈஸ்வரன் என்ன பண்ணும் கேள்வி கேட்கிறார் சொல்லுகிறார் சதா ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி நிழலை போலே பிரியாது வாழப் பெற்றால் ஈஸ்வரன் தன் தீலைக்கு வழியமாகாதபடி சதாச்சாரியன் காத்தொழுவான் அதற்காகவே சதாச்சாரிய அபிமானத்தை வெண்டுவது என்று சொல்லுகிறார் விரும்பிய சுவாமி லட்சண மோக்ஷாதிகார நிர்ணயம் வைகுந்தம் முகும் மன்னவர் யார் என்று புத்தகமே வந்திருக்கின்றது ஆகையினாலே இதே விஷயத்தை அந்திபாயின் பற்றவிரான் ஜியர் மாமனிகளுடைய சிஷ்யராயி அழகா செல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அதாவது கொடுக்கிறார் ஆச்சாரி ஸ்ரீயப்பதியான நாராயணன் ஆகவும் ஆச்சாரை யாரும் கேட்டால் அவன் என்ன பண்ணிட மனுஷன் நாராயணனாகவும் அவன் திருவடிகளே உபாய உபயமாகவும் அவன் திருவழை பண்ணும் கைங்கரியமே புருஷார்த்தமாகவும் அவன் முக வளர்ச்சியே பலனாகவும் அவன் எழுந்திரவுளி இடமே பிராப்தி பூமியாகவும் அவன் திருமேலில் ஈடுபாடே தாரகாஜாகவும் இருக்க வேண்டுமான் இப்படி இருந்த ஆனால் அபிமான உத்தாரகம் பத்தை காட்டலாம் எம்பதுவான் அபிமான் நம்முடைய வந்து பத்துகின்றானே அது என்று கேட்டால் கித்தனா சொன்னார் பிரத்யா வந்து விட்டார் இங்க ஆகையினாலே இப்படிப்பட்ட விஷயத்திலே சர்ச்சை என்ன என்று கேட்டால் எம்பெருமான சித்தோபாயமான எம்பெருமானா இல்லையா சரமோபாயமான ஆச்சாரா என்ற தலைப்பு இங்கே அதற்கு பன்னெண்டு விஷயங்களை பார்த்தோம் அதில் என்ன முடிவு செய்வோம் என்று கேட்டால் சரமோபாயமே மிகச் சிறந்தது என்பதாக பார்த்து அது எம்பெருமான் உகந்த வகை என்று பார்த்தோம் அதிலும் பிரகதஸ்வீகாரமே விசேஷம் தானா ஆச்சாரை பற்றுவதை காட்டிலும் ஆச்சாரம் பற்றுவது சிறப்பு என்ற காரணத்தினாலே பிரகத ஸ்வீகாரத்தை காட்டி இது வந்து அந்த எவலுஷனரி ப்ராசஸ்ல சாத்திய விருத்தியாய் வரச் செய்யும் பார்த்து எனவே ஆச்சாரனை எம்பருமான் அவன் திருவடையை உபாய பேயம் அவன் திருவழை பெண்ணும் கைக்கரைமே புருகார்த்தம் அவன் முக நமக்கு பலம் அவன் எழுந்திருள்ள லீலா விபூதியே நமக்கு பரமபதம் பிராப்திய பூமி ஆக போக வேண்டிய அவசியம் இல்ல பரவத மோகன் வேலையில ஆச்சாரன் இங்கே இருக்க வேண்டும் சர்ம குரு நிர்ணயம் கிரந்தம் இருக்கின்றது அதுவும் எரியும் சகாரம் கேட்டால் பரமதத்துல போனாலும் அங்க எம்பெருமானார் தான் அங்க என்ன மண்ணின் நலன் விட அளிப்பார் எம்பி ராமராஜன் மண்ணின் அத்தி இருக்கிற காரணத்தினாலே அங்கு எம்பெருமானார் சம்பந்தம் வேண்டும் இங்கு காரணத்தினாலே ஆச்சாரம் இருக்கிறது இருக்க வேண்டுமே தவிர ஆச்சாரம் அவசியம் இல்லைங்கிறதாக காட்டி என்ன விஷயம் கேட்டால் இதுதான் வாகமிரதத்தின் சாரமான வசன பூஷணம் காட்டுகிறார்கள் வகுலபூஷண வாகமிரதத்தின் சாரமான வச்சனூஷணம் என்று சொல்லி ஆகவே சித்தோபாயமா சரமோபாயமா என்ற விஷயத்தை பார்த்தவனால் சரமோபாயம் தான் நிற்க வேண்டும் இந்த சரமோபாயமானது நாம் பத்துகின்ற சொகத ஸ்வீகாரமா இருக்க கூடாது ஆச்சாரியை அபிமானிக்க வேண்டும் என்று வந்தது இது என்ன என்று கேட்டால் கீதையிலே கண்ணன் தெரிவித்தது எப்படி தெரிவிச்சான் என்ன பண்ணுகிறான் பத்துகிறான் அர்ஜுனம் பார்க்கிறான் விசிர்ஜ சச்சரம் சாபம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்ப நான் ஒரு சிஷ்யன் நீ ஆச்சாரியன் எனக்கு நல்ல சொல்லும் கேட்டான் கடைசி மாம் ஏகம் எனக்கு வழிகாட்டுந்தான் அவன் என்ன பண்ணுறான் ஆகிவிட்டான் உண்டார உயர்ந்த பொருள் என்ன கேட்டால் ஆச்சாரத்தை பற்றுவதுதான் என்பதாக பார்க்கிறோம் ஆகையினாலே கண்ணன் காட்சி கொடுத்தது இவன் சொன்னது சிஷ்ய ஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம் அஸ்தா அஸ்தான ஸ்நேக காரூண்ய தர்ம அதர்ம தியாகோலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷாஸ்திரம் கிருதம் என்பது ஆடவந்தாருடைய கீதா சங்க ஸ்லோகபது ஆகையினாலே அந்த முறையில அர்ஜுனன் ஆச்சாரனாக ஒரு உபதேசம் பண்ணது என்னை எல்லாம் விட்டு விட்டு என்னையே பற்றுங்க திருவிழத்தாலே தெரிவிக்கப்பட்ட கருத்து என்று கேட்டால் ஆச்சாரனை பற்றுவது அது இப்படி பற்ற ஆச்சாரியன் நம்முடைய என்று இந்த அபிமானத்தை பத்தி இருக்கின்ற அதுதான் உத்தரம் காட்டி விட்டால் இருந்தாலும் அப்படியே சின்ன ஒரு எண்ணம் உள்ள கூட ஒரு சின்ன இருக்கு ராமன் அண போட்டால் குரங்குகள்லாம் சமூகத்தை தாட்டி போச்சு காட்டான் இந்த குரங்குக்கு சமுதிர ஆழம் தெரியுமான்னு கேட்டான் அது தெரியாது யாருக்கு தெரியும் மந்திரமதி தெரியும் இப்படிப்பட்ட உயர்ந்த விழையத்துக்கு அடியான அதிகாரி அதுக்கு தகுதியே கிடையாது இருந்தாலும் இந்த கீதாச்சாரியோட அபிமான வந்த விற்பாடு கேட்டால் என்னோட பேச வச்ச காரணத்தினாலே தம் தேசிகரில் செய்கிறார் உள்ளத்தில் எழுதியதை ஓலையில் இத்தனம் வெள்ளை பரிமோகர் தேசிகராய் இரகால் அடியோம் உள்ளத்தில் எழுதியதை ஓலையில் இட்டம் யாம் கொள்ளா துணியிலும் கோதன் நிகழ்னும் கூறுவதில் சாதிக்கிறார் அடியனுக்கு தகப்பனார் கேட்ட விஷயத்தை எதாவது விண்ணப்பிச்சேன் ஆகையினாலே அடியன் தகுதியை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அடியன் குறங்குமாறுதான் அடையாள சாண்டியை தவிர சமுதிரம் தெரியவே தெரியாது இருந்தாலும் நம்முடைய வைத்தீவாச்சார சுவாமியானது சுவாமியானவர் மகத்தான காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார் புத்தூர் சுவாமி பண்ணுகின்ற காரியம் இருக்கின்றதே மகத்தான காரியம் அதே வைணவத்துறை ஏற்பட்ட பிற்பாடு எத்தனை பேர் வயிற்று கோட்டி பார்த்து ஆனந்தமா இருந்திருக்கின்ற ஆகையினாலே அவர்கள் அவருடைய பல்லாண்டு பாடிக்கொண்டு வாய்ப்பு அளித்தவங்களுக்கு எல்லாம் நன்றி கூறி